तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா ஆனம வேத விப்பிப்பிப்போ விசு வித்மோயமுதாங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் எதா எப்பொழுது உபனிஷத்தில் இருக்கு சமே விரஷோ நி மனோ நீஷையா சோச்சதி முகியமான துஷ்டம் எதா பசியம்தீதோக்கொன்னும் ஸ்வரம் கிடையாது நம்மளா சொல்லி பழகிறோம் தா பசியத்தி அப்படின்னு அந்த மந்திரத்தில் ரெண்டாவது உரியில் இருக்கிற மாதிரி இங்கே எதாங்கிறத சப்ளை பண்ணிக்கணும் எதா அப்பிப்பலாத விவான் அன்யம் ஆத்மான வேத அப்பிப்பலாத சா விவன் அன்யம் ஆத்மான வேத நூ பிப்பலாத ப்ப முஸ்வம் ஆவது விவேக்கைராச்சப்ப இந்த வாழ்க்கையில் இருக்கிற இன்பத் துன்பங்களை மதிக்காதவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அனித்யம்னு சொல்லி அதை விட்டுடுறான் ஆஹ அப்பிப்பலாதான்னு சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பன்னஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வித்வான் வித்வான்னா ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி தன்னை வந்து பரமாத்மஸ்வரூபமாகவே தம் அந்நியம் ப ஆத்மானம் வேத இந்த ஜீவாத்மாவுக்கு வத்திரிகமாக தெரிகிற அந்த ஆத்மா தான் சத்ய ஆத்மா இந்த ஆத்மா மித்யாத்மானு புரிஞ்சுண்டு யஹா வேத சஹா ஏவ வேத அந்த சக்காரத்தை ஏவன்னு போட்டுக்கணும் சஹா ஏவ வேதம் ஆஹா யஹாங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் யகா அப்பிப்பலாத வித்வான் அந்யம் ஆத்மானும் ஆத்மத்துவன வேத சஹா ஏவ ஆக விவேக வைராக்கியத்தோட சிரவண மரண நிதித்தியாசனத்தோட எவன் ஒருவன் அந்நிய ஆத்மாவைத்தான் தன்னுடைய உத் வாஸ்தவமான சத்தியமான ஆத்மானு தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் தெரிஞ்சின்றவன் அப்படிங்கிறது அர்த்தம் நது பிப்பலாதா விவேக வைராக்கியங்களை சம்பாதிக்காதவனுக்கு அது புரியாது தன் சொரூபமாக தன்னைத்தான் தன்னுடைய உண்மையை அறிகிறான் இல்லை அப்படின்னு அர்த்தம் நது பிப்பலாதகா பிப்பலாதகானா உலக வாழ்க்கையில் ஆசை வச்சு பாஷங்கள்லாம் உண்டு பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் அதில் அனுபவத்திலே இருக்கிறவனுக்கு இந்த உண்மை விளங்கிறது கிடையாது அப்படிங்குற அதையே விளக்கி சொல்கிறார் யஹா அவித்தியா யுக்கு சத்து நித்திய பத்தா எவன் அஜானத்திலே எப்பவும் இருக்கானோ இந்த லௌக்கீகத்திலேயே அனுபவிச்சுண்டு அர்த்தகாம சுகங்களையே அனுபவிச்சுண்டு இதெல்லாம் பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றி வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறானோ அவன் எப்பவும் பத்தப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறான் யஹா வித்யாமயா எவன் இதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி விவேக வைராக்கியங்களை சம்பாதித்து ஞானத்தோடு தன்னை இணைச்சிக்கிறானோ சத்து நித்திய முக்தகா அவன் எப்பொழுதும் முக்தனாகவே இருக்கிறான் என்று பத்தசிய முக்தசிய வைலக்ஷன்யம் தேவதா மின்னு அந்த பிரதிஜையை இங்கே சொல்லின்னு இருக்கார் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அடுத்த ஸ்லோகத்தில் அதை பற்றியெல்லாம் சொல்லுவார் நாம தொடர்ந்து படிக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் தேனி வேதபுரி